திருவாரூருக்கு போகணும்னு நினைப்பு வந்துட்டு அதாவது பங்குனி மாசம் மாசம் இல்லை அதுக்கு அடுத்த மாசம் ஞாபகம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பங்குனி மாசம் வந்தது அப்போ இந்த பங்குனி மாசத்துல திருவாரூர்ல வந்து வசந்தோற்சவம் நடக்குமே அந்த விழாவுக்கு நாம் போகணுமே பங்குனி உத்தர விழாவுக்கு போகணுமேங்கிற திருவற்றியூர்ல இருக்கிற போது ஞாபகம் வந்தது அங்கேருந்து புறக்கு வந்தது முதல் பங்குனி உத்தரம் இப்போ ரெண்டாவது பங்குனி உத்தரம் இது வந்து திருவஞ்சக்கிழம் கேரளாவில இருக்க ராஜா வீட்டுல அவடனே பொண்ணுமை பொருள்னு பாடி விட்டு நான் இது மாதிரி அந்த ஊருக்கு நான் போகணுமே இறைவனை பார்க்குமே புறப்படுறார் அப்ப அவர் சொல்றாரு சரி நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நீங்க போறத பத்தி கவலை இல்ல எனக்கு என்ன ஆச்சைன்னா விட்டு என்னால பிரிய முடியாது ஆனா நீங்களும் போங்க நானும் உங்களோடைய கூட வர்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் அப்ப சொல்றாரு நீங்களோட வரக்கூடாதுயா நீ ராஜா உன் கடமையை அரசாங்கத்தை நீங்க பார்த்தாங்க விழாவுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பினார் அப்படி கிளம்பும் போது இறைவன் அந்த சேரமான் பெருமாள் வெறுங்கையோடு நண்பர போய் சொல்லக்கூடாது நிறைந்த செல்வங்களை எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி சுந்தரத்தை கொடுத்து எடுத்துட்டு போகணும்னு கொடுத்தார் சுந்தர என்ன சொல்லியிருக்குன்னா ஐயா நீங்க எல்லாம் உலகத்து மனிதர்கள் இறைவன் ஒருத்தன் தான் எனக்கு கொடுக்கலாம் எரிவன் கொடுக்கத்தான் நாம் பெரிய உங்க பணத்தை வாங்கப்படாதுன்னு சொல்லி வேண்டாம் ஆழ்தலையில் ஏற்றி முன்னே போங்கள் என்று அனுப்புகிறார் அத அந்த பாட்டில பாக்குறோம் மற்றவரின் பரப்பெல்லாம் பந்தொண்டரு அந்த செல்வத்தினுடைய பரப்புக்கள் மிகுதியும் பரிசனத்தின் பரிசனங்களாகிய வேலைக்காரர்கள் கையிலேயே ஒப்பிச்சு நீங்க முன்னே போங்க எடுத்துக்கிட்டு போங்க நல்லா குறிச்சு விடணும் ஒரு அவசியமான ஒரு இடம் தனியா போச்சு சொல்றார் இவர் கூட போகல இவர் கூடயே அந்த ஆட்களையும் பொன்னையும் எடுத்துக்கொண்டு வரல தன்னுடைய அடியார்களாகிய தன்னுடைய பரிசனங்களாகிய கையில பணத்தெல்லாம் கொடுத்து ராஜா கொடுத்த பொருளை கொடுத்து நீங்கள் முன்னே போங்கல என்று அனுப்பிவிட்டு பின்னே புறப்பட போகிறார் சுந்தரம் எப்போ அது வழக்கம் ஏன் அப்படி இந்த அடியார் போன்றவரெல்லாம் நடந்து போகணும் சுந்தர என்ன பண்ணுவார்னா குதிரையில ஏற்றி வந்துடுவார் அப்ப குதிரை வேகமா வந்துடும் இல்லையா குதிரையில சுந்தர போனா ஒரு இடத்துல போய் காத்துக்கிட்டு அடியார்கள் பின்னதான் மெதுவா நடந்து வருவாங்க ஆனா அடியார்கள் முன்னே போய் ஒரு இடத்துல தங்கி இருந்தா சுந்தர வேகமா வந்து அடியாரோட சேர்ந்து கொண்டு கோயில்ல சுலபமா நேராக தரிசனத்துக்கு போய் விடலாம் அதுக்கப்புறம் எங்க போனாலும் அடியாரை முன்னே போய் சொல்லிட்டு சுந்தர பின்னே குதிரையில வர்றது வழக்கம் சேரநாட்டிலிருந்து இவர்கள் கொடுத்த பணத்தை என்ன சொல்றார் பரிசனத்தின் முற்படவே செலவிட்டு கையில கொடுத்து நீங்கள் முன்னே போய் கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு திருநாடர் பொற்பதங்கள் பணிந்து அவரை தொழுதெடுத்து அந்த திருமனைப்பாட நாடர் ஆகிய சுந்தரரை சேரமான் பெருமாள் வணங்கினார் அது போல சேரமான் பெருமாளும் சுந்தரரை வணங்கின புனையலங்கள் விற்பு ஏர் தோல் குற தழுவி ரெண்டு பேரும் அப்படி தோளோடு தோல் கட்டி உழவி தழுவிக்கொண்டார்கள் விடையளித்தார் தொண்டரு அப்புறம் சேரமான பார்த்து ஐயா நீங்கள் இருங்க இருங்க உங்க ஊர் எல்லோர நாம் வந்துட்டோம் இனிமேல் நீங்க இங்கே இருங்க நாங்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த சேரமானை சேரநாட்டுல தங்க வச்சுட்டு சுந்தர் குதிரை ஏறி பின்னே வந்துகிட்டு சேர நாட்டிலேந்து அவர்கள் ஒரு நாள் பயணம் அப்படி வந்து கொண்டே இருக்கிறவர்கள் அந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொக்குளியூர் அவினாசி அதுக்கு பக்கத்தில் திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஊர் அந்த திருமுருகன் பூண்டிக்கும் ஒரு நாலு மைலுக்கு மேற்க வெறும் காற்று பகுதி அந்த காலத்து அந்த வழியாகத்தான் நடந்து வரணும் திருடர்கள்லாம் நிறைய இருப்பாங்க வழிபறை பண்ணுவாங்க ஆனா சிவபெருமானே இப்ப திருடு கொள்ளடிக்கிறதுக்கு ஆளும் அனுப்புற சிவபெருமான் போதகரங்களை பார்த்து என்ன சொல்றார் அருதமுக்கு விடையருளி சுந்தர சேர்மானுக்கு விடை கொடுத்து நீங்கள் சேர்நாட்டுக்கு போட்டார் அதுக்கப்புறம் அவர் குதிரையில் ஏறி வந்து கொண்டிருக்கிறார் முன்னே போன பரிசுரங்கள் திருமுருகம்பூண்டிக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வரும்போது சிவபெருமான் என்ன பண்ணாரான் இந்த சுந்தருக்கு நாம் தான் பொண்ணு கொடுக்கணும் நந்தியாகிய சுந்தருக்கு நான் தான் இதுவரை பணம் வேணும்னா எந்த ஊர்ல வந்தாலும் இவருதான் பொன் கொடுத்த சிவபெருமான் தான் கொடுத்தார் அப்படி கொடுத்து கொண்டு இருப்பதே அல்லாமல் ஒருவர் கொடுப்பது கொடுப்ப கொள்ளல் ஒண்ணாமை இன்னொருவர் இந்த உலகத்தில் கொடுக்க அவர் வாங்கிக் கொள்வதை சரியல்ல என்று இறைவன் நினைச்சான் அது என்கா நினைச்சான் பொறாமையா நாம் தான் மற்றவங்க கொடுக்க கூடாதுங்கிற எண்ணமா இல்ல இந்த உலகத்துல வேறொரு கொடுக்க வாங்கிவிட்டா அவர்கள் கொடுத்தவர்கள் இவர்கள் வாங்கினவர்கள் இந்த வாங்கினவர்கள் திரும்ப அவர்களுக்கு ஒரு காலத்துல கொடுத்தாவனும் கடன் வாங்கி விட்டா கடன் கொடுத்தானும் இப்போ இந்த சேரம் ஆகிட்ட சுந்தர கடை வாங்கினா அத கடனை கொடுக்காம மோட்சத்துக்கு போக முடியாது அடுத்த ஒரு ஜென்மம் எடுத்து அந்த சேரமானுக்கு திரும்ப செலுத்து விட்டு கையில எடுத்துக்க போகணும் சுந்தரம் இந்த ஒரு பிறவிக்கு மேல எனக்கு அடுத்த பிறவி வரக்கூடாதுன்னு இருக்காரு இப்ப என்ன பண்ணலாம் அப்ப சுந்தர வாங்கி கொண்டு வந்த பொருளை கொள்ளை அடிச்சுட்டு போறாங்களோ பண்ணிடுவோம் இவருக்கு பிராப்தமே இல்லை இவர் கொடுத்தாலே தவிர பிராப்தம் இல்லை கொள்ளை அடிச்சு போயிச்சு பணம் அப்படின்னு கொடுத்தவருக்கு இவர் திருப்பி கொடுக்க வேண்டிய இல்லையா இறைவன் அப்படி ஒரு சட்டம் போட்டு கொண்டு வரான் கொடுத்தவருக்கு திரும்பி பணம் கொடுக்க வேண்டிய கொடுத்த பொருள் காணாம போயிடுச்சு திருப்பிட்டாங்க ஆக்கி விட்டோம்னா சரி அப்படின்னா நாம் கொடுத்தோம்னா அவருக்கு அடுத்த பிறகு கிடையாது நாம் திருப்பி செய்ய வேண்டிய கடமை என்னன்னா பணம் கொடுத்தா பணம் கொடுக்க வேண்டிய அன்பு ஒண்ணுதான் கொடுக்கணும் இவர் நண்ப நிறைய அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இறைவனுக்கு நாம் திருப்பி செலுத்தருது பணத்துக்கு பணம் இல்லை மனுஷனுக்கு தான் பணத்துக்கு பணம் பணத்துக்கு வட்டி கூட போட்டு நாம் பணம் வாங்குவோம் ஆனா இறைவன் எது கொடுத்தாலும் திருப்பி அவன் திரும்பி கேட்கறது நம்ம அன்பு ஒண்ணுதான் கேட்பாங்க அதனால இவர் என்ன பண்ணிக்கு தாமே பொன் கொடுப்பதல்ல ஒருவர் கொடுப்ப ஒன்னாக்கிய அது வாங்கி அவர் கொண்டு வருகிற பொருளை தான் பிடுங்கி பெருகருளால் தாம் கொடுப்பது அருளாலே தான் திரும்பி அந்த பொருளை அவருக்கு கொடுத்துருவோம் என்பதற்காகத்தான் இறைவன் செய்தான் ஆனா அப்படி சொல்றதுக்கு சேக்கிழார் கொஞ்சம் பயந்துகிட்டு என்ன சொல்றார் இதுக்குத்தானோ என்னமோங்கிறார் தெரியாது போல சேக்கிலார் பேசுறார் பெறுவதற்கோ அது அறியோம் இப்படி மற்றவங்க கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இறைவன் இப்படி செஞ்சானோ என்னமோ எனக்கு தெரியல அப்படி நடந்து வச்சுட்டார் அங்க கதை சொல்ற சேக்கிலார் இப்படி ஒரு சாமர்த்தியமாக நியாயத்தை தான் சொல்றார் சொல்லிவிட்டு இதுதானோ வேறையும் எனக்கு தெரியாதுன்னு வழுக்கிறார் வலுக்குறதற்கு காரணம் என்ன அடக்கம் இதுதான் என்று உறுதியா சொன்ன அதாவது ஆணவத்தில் அப்படின்னா அதுதான் ஆனா அவன் நினைக்கிறா தன்முனைப்பு இல்லாம பணிவா சொல்ற வார்த்தை அந்த பணிவா சொல்ற வார்த்தைக்காக சேக்கடார் இப்படி அறியோம்னு சொன்னாரி தவிர உண்மையா அறிஞ்சுதான் அவர் அடியார்கள் பொண்ணை கொண்டு வரும் போது சோபு உதகணங்களை எல்லாம் வேடர்களாக ஆக்கி அங்கே வேட்டைக்கு அனுப்பினார்கள் அந்த வேடர்கள்லாம் படுகு பேசுகிறவர்கள் என்று இங்கே வரலாற்றிலே தெரிகிறது படுகு மொழி பேசுற மாதிரி இருக்கிற ஒரு வேடர்கள் அவர்கள் வேடர் போய் அந்த அவர் கொடுத்த பணத்தை எல்லாம் பறிச்சு கொண்டு போய் போட்டார்கள் அவங்க என்ன சொன்னார்களாம் துடுகு மொட்டு என்று சொன்னார்களாம் அவர் அவர்கள் பேசினது தமிழல்ல தெலுங்கு வார்த்தையினாலே சொன்னார்கள் அதாவது உங்களை கொல்லுவோம் நீங்கள் கொண்டு வந்த பொருளை கொடுத்து விடுங்கள் இல்லாவிட்டால் கொல்லுவோம் என்ற பொருள் அமைய திடுகு முட்டு அதை சுந்தரே பின்ன பாடி காட்டுற கொடுகு வெஞ்சீலை பிரபலாமை சொல்லி திடுகு முட்டன கூரை கொண்டலை அவர்கள் அந்த வேடர்கள் என்ன வார்த்தை சொன்னார்களோ அதை அந்த பாட்சியிலேயே அவர் சொல்றார் தமிழ் அதுக்கு என்ன உரை எழுகிறார்கள் நீ கொண்டு வந்த பொருளை கீழே போட்டு விடுங்கள் கொன்று விடுவோம் என்று பயமுறுத்தி அந்த சிவகணங்கள் எல்லாம் வேடுவரலாக அந்த பொருளை பறித்து கொண்டு போனார்கள் என்ற செய்தியை சுந்த பிறகு தன் தேவாரத்தில் வச்சு பாடி இறைவன் முன் போய் பாடுறார் அப்படி பாடும்போது சொல்ற இப்படி இந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போன பிறகு சுந்தர் அங்க வந்தார் சுந்தர் வந்த போது இந்த வேண்டவர்கள் சுந்தரர் பக்கம் போகல சுந்தரம் நிறைய ஆபரணம் போட்டு வராருங்க சுந்தர் இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப கொஞ்சம் அழகான உடம்போடு தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் நல்ல பட்டு வெட்டி கட்டுவார் நல்ல பொன்னால கடுக்கன் சங்கிலி எல்லாம் போட்டுக்குவார் களபக சூரிய எல்லாம் உடம்பூச்சொள்வார் ரொம்ப இளமையோடு இன்பத்தோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்ற எண்ணிக்கையில் தன்னை நல்லா அலங்காரம் செய்து கொள்கிற பெருமை உடைவர் சுந்தர் அப்ப பின்னே வந்த இவரிடத்துலயும் பணம் இருக்கு இல்லையா இந்த நகை இதையெல்லாம் அந்த வேடர்கள் கொள்ளையடித்தார்கள் கொள்ளை அடிக்கல விட்டுட்டார்கள் அதை சேர்க்கிறார் சொல்றார் எல்லாரிடத்திலும் கொல்லுவோம் இடுவோம் கோபத்தார் பண்டாரவெல்லாம் கவர்ந்து கொள்ள முன்னே வந்தவர்களது செல்வங்களை எல்லாம் பிடுங்கி கொண்டார்கள் சுந்தர் வந்தபோது அல் அல்லலுடன் பரிவுண்டார் ஆரூரர் மறுங்கணைந்தார் அந்த திருவா சுந்தரோடு கூட வந்தவர் அவர்கள் இந்த பொருளை எல்லாம் கையழந்து விட்டார்கள் சென்று கொள்ளை அடிக்கல அடியார்க்கு தூக்கி கொண்டு வந்த சேரமான் கொடுத்த பொருள மட்டும்தான் கொள்ளை அடித்தார்கள் என்பதை சேக்கிழார் சொல்ற இப்போ சுந்தர் கோயிலுக்கு வந்தார் இந்த இரவின் முன் போயி சுந்தர் பாட்டு பாடுறார் இது இந்த வேடுவர்கள் கொள்ளை கொண்டு போய்விட்டார்களே பெருமானே ரொம்ப கொள்ளை கொள்ளுகிற இடமா இருக்கே இந்த இடத்திலே நீ வந்து குடியிருக்கலாமா இடுப்பை உடைய ஒரு பெண்ணோடு இந்த வேடர்கள் கண்டுமில்லையா என்ன கொள்ள அடிச்சது மாதிரி உங்கட்டு இருக்கிற பொருள் கொள்ளடிச்சிட மாட்டார்களா இந்த இடத்துல நீங்கள் வந்து குடியிருக்கலாமா என்பது போல கேட்கிறார் ஆனா அதே சமயத்துல என்ன காக்காம எதுக்கு நீ இங்க இருந்தாய் எதுக்கு இங்க இருந்தாய் இப்படி அர்த்தம் எதுக்கு நீ இங்க வந்து உட்கார்ந்தீங்க எல்லாம் பயப்பட வேண்டாமான்னு ஒரு அர்த்தம் இன்னொரு பொருள் என் பொருளை கொள்ளடிக்கிற போது நீ எதுக்காக இப்படி காவலுக்கு வராமே தங்கி இருந்தாய் என்னை காப்பாற்றுவதற்கு உடனே வந்திருக்கணுமே அந்த இடத்திலே வந்து என்னை அந்த வேடுவர்களிடத்திலிருந்து காப்பாற்றி பொருளை கொடுத்திருக்கணுமே அதை கொடுக்காம எதுக்காக இருந்தார் பத்து பாடல் பிடிக்கிட்டு வந்த பொருளை பரிசில் பரிசலாக கொடுக்கறேன் அப்படிங்கறதுக்காக பத்து பாட்டு வரல பொறுமையாயிருக்கார் சிவபெருமான் பாட்டு இந்த பொருள் எல்லாம் திரும்பி அந்த பூதங்கள் கொண்டு வந்து கொடுக்க இறைவன் அவற்றை சுந்தருக்கு அளித்தாராம் கை கொண்டு திரும்பி இறைவனிடத்திலிருந்து கை கொண்ட பொருள் இருக்கே அந்த கை கொண்ட பொருளை கொடுப்போம் நீங்க எடுத்து போங்க மறுபடியும் சொல்ற அந்த வேலைக்காரர்கள் தம்முடைய பரிசனங்களை பார்த்து நீங்கள் இந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னே போங்க நான் பின்னாடி வர்றேன்னு சொல்லிட்டு சோழ நாட்டை முன்னே அமைச்சர் கொடுப்போம் அக்கை நீங்க எழுத்தாம ஏவி எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அந்த வேலைக்காரர்களை அந்த பரிசனங்களை அனுப்பிவிட்டு மைக்கொண்ட மிடற்றாரை வணங்கி அப்புறம் ஒரு கோயிலுக்குள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு கொங்கு அகன்று அப்புறம் தான் கொங்கு தாண்டி சோழ நாட்டுக்கு அப்ப மத்தவர் எப்பவுமே தன்னுடைய பரிசனங்களை முன்னே அனுப்பிவிட்டு பின்னே மெதுவாக குதிரை ஏறி வருவது இவருக்கு வழக்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள் இப்ப ஞானசம்பந்தர் முத்து ஏறிட்டு போனார் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் திருநாவுக்கரசர் ஒருத்தர் தான் வாகனம் ஏறாமல் கால்நடையாகவே எல்லா எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணவர் சுந்தரர் சில இடத்துல நடந்து போயிருப்பார் சில இடத்துல குதிரையில் போயிருக்கார் அவரும் ரொம்ப கால்நடையாக நடந்து போனவர் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த கதைகளை சேக்குளார் வழியிலே இருந்து அங்க எங்க நமக்கு நுட்பமாக விளக்கிறாருங்கிறது சொல்றேன் இப்படி கொங்கி மெய்கொண்ட தருளினால் விரைந்தேகி மென் கரும்பும் செய் ார் சாலியும் திருவாரூர் சென்றடைந்தார் கரும்பும் நெல்லும் விளைந்த திருவாரூருக்கு சுந்தரர் வந்துவிட்டார் நாவலர் மன்னவர் அருளார் அந்த சுந்தருடைய அருளினாலே விடை பெற்றுக் கொண்டு சேரமான் பெருமாள் தன்னுடைய நாட்டிலே போய் அரசாண்டு கொண்டிருந்தார் அதற்கு பிறகு ஆடி மாசத்திலே சுவாதிங்கிற நட்சத்திரம் வருது அந்த சுவாதி நட்சத்திரம் வரும்போதுதான் சுந்தர் கைலிக்கு போறார் அப்போ இந்த சேரமானும் அவரோடு கூட அவர் யானையில போகும்போது இவர் குதிரையில ஏறி சுந்தர் மிக சேரமான் பின்னே போனார் இந்த கதையை இப்ப சேர்மான் கதையிலேயே சொல்லிடணும் சேரமான் கதை தான் படிக்கிறோம் கலரிட்டார் ஆனா சேக்கிரார் என்ன பண்றாரு இந்த கதையை நேர்த்திக்கிறார் இது மாதிரி சுந்தரோடு இந்த சேரமான் கைலிக்கு போன கதைய நான் பிறகு சொல்றேன் இப்ப கதையை சொல்லிட்டா அதுக்கு பிறகு மற்ற நாயன்மார் கதை சொல்ல முடியாது எல்லா நாயன்மார் கதையை சொல்லி கடைசியில சுந்தர கைலாகி போனார்னு சொன்னா தான் நல்லா இருக்கும் ஆனால் அந்த கதையோடு இந்த சேரமான் கதையை நான் சேர்த்து சொல்றேன் அது என்ன சொல்றார் பரிவுகைக்கும் திருத்தொழில் பின்மொழிகின்றான் குதிரையை ஏறி போகின்ற இவருடைய சேரமான் அந்த வரலாற்றை பிறகு அதாவது அந்த வெள்ளானைச் சருக்கத்திலேயே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு கதைய பாதையில் நிறுத்தி வச்சுக்கிறார் சேர்க்கிறார்